வணக்கம் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நற்றினையின் புது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருச்சி உருமு வணிகவியல் மாணவி ஆர் திவ்யா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆட்டோமொபைல் தொழிலுக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நகரம் டெட்ராய்ட் இரண்டு விண்வெளியில் உள்ள இயக்கங்களை சூரியன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது மூன்று இந்தியாவில் உள்ளாட்சி தேர்தல்களை மாநில தேர்தல் ஆணையம் அமைப்பு நடத்துகின்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாயிருந்த ஆங்கிலேய வைஸ் யார் 2. இந்தியாவில் எந்த ஆண்டு ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது மூன்று ராஜ்யசபாவின் தலைவர் யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய பொதுறைவ குவியல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நன்றி